அவர்களின் அவர்களுடன் சேர்ந்து அமர்வது நிற்பது போன்றவை ஒரு மனிதருக்கு ஆகமானதல்ல என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு ஐந்து இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்